நமக்கு பாவத்தின் மேல் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக உலகத்தின் இச்சைகளையும் பாவத்தையும் ஜெயிப்பது எப்படி என்று வாழ்க்கையில் ஒரு முறை மாத்திரமல்ல எப்போதும் ஜெயம்பெறும் வழியை தன் வாழ்க்கையில் அனுபவித்து உங்களுக்கும் அதை கற்பிக்க வருகிறார் புதிய சிலை சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் அவர்கள் நீங்களும் தேவனால் பிறக்கும் வழியை மூலமாய் அறிந்து உலகத்தை ஜெயிப்பீர்களாக ஆமே லே தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமொன்றாவதாக நான் மறுபடியும் இந்த வாரத்தின் போது இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய திருச்சபை ஆய் ஆராதிக்க மகிமைப்படுத்த தேவன் தந்திருக்கு நல்ல கிருபைக்காய் நாம் தேவனை சோதரிபோது ஹலே லோயா ஹலே லோயா ஹலே லோயா கிறிஸ்து இந்த பூலக வாழ்க்கையில் வாழ்கின்ற மனிதர்களை தமக்கன்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அவர்களை ஜெயம் உள்ளவர்களாக ஜெயம் பெற்றவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மையான ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்பியிருக்கிறார் இல்லை இலையா நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீர்கள் இல்லை இலையா அவன் ஜெயம் பெற்ற ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார் அந்த தேவன் இப்படி நமக்குள்ளே வந்திருக்கின்றார் அந்த தேவனுடைய நாமத்தினாலே நாம் ஜெயம் தேவன் வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க என்று ஆண்டு அவர் விரும்புகின்றார் ஹெலையில்லையா மனிதன் எவ்வளவு பெரிய பக்தனாயிருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தியாகிகள் போல இருந்தாலும் சரி ஞானியாய அறிவுள்ளவனாயிருந்தாலும் சரி எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மனிதன் மட்டும்தான் உலகத்தை ஜெயிப்பான் என்று அப்போஸனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் யுவனமாக எழுதுகிறார் ஒன்றியவான் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை வாசிக்கும் போது வாசிங்க தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று திருவசனம் சொல்கின்றது அதபடினால வாழுகின்ற எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களானால் உலகத்தினுடைய சகல அசுத்தங்களையும் தீமைகளையும் மேற்கொண்டு ஜெயம் பெறுவார்கள் உலகத்தில் மனிதனை தோல்வியடை ஒரு சக்தி போராடி கொண்டிருக்கின்றது அவைகளுக்குள்ளதான் உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய மனிதர்களும் ஆகப்பட்டிருக்கின்றார்கள் அவனுடைய அழகைக்குள்ளதான் இருக்கின்றார்கள் அவருடைய கிரியைகளெல்லாம் தோல்வி குருவிகளாக தை நாம் காண்கிறோம் ஜெயம் பெற்றவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது ஓட்டப்பந்தத்தில் ஓடுகிறவர்களுக்கு அல்லது ஒரு போட்டியில் பங்கு பெறுகிறவர்களுக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் ஜெயம் வைடுக்கடும் சொ அதேபத்தில் அதாவது என்னெல்லாம் கொடுக்கப்படும் என்கிறது எழுதி யார் யார் ஜெயம்பெற்று வருகின்றார்களோ அவர்கள் அதை பெறுவார்கள் யார் ஜெயம் என்றால் தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மனிதன் மட்டும்தான் அதாவது இந்த உலகத்தை ஜெயித்து அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை மனிதன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று விரைவாக்கு சொல்லுகிறது அதற்காக நான் ஆண்டு வரைக்கும் நன்றி முதலாவதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அவர்கள் மனிதனுடைய சுத்தத்தினாலாவது புருஷனுடைய சுத்தத்தினாலும் பரவாத ஒரு பிறகு உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ரத்தத்தினால் தேவனிய கருத்தருக்கு மயமையுண்டாவதாக கர்த்தராக சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டவர்கள் அதாவது ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் யார் நடக்கிறார்களோ அவர்களுடைய பிறப்பு எப்படி இருக்கும் என்றால் அதாவது மாம்சத்தினாலேயோ ரத்தத்தினால் புருடையத்தினாலேயோ பிறவாத ஒரு பிறகு இருப்பார்கள் அவர்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று சொல்லுகிறது போய் அவரை புகழ்ந்தார் இல்லாவிட்டால் அவன் செய்கிற இப்படிப்பட்ட கிரிகளை அவன் செய்ய இயலாது என்று சொல்லி அவரை புகழ்ந்தான் புகழ்ச்சியை எதிர்பார்க்கவில்லை என்றார் என்ன என்று தெரியாமல் தோல்விக்குரியவர்களாகவே இன்றும் காணப்படுகிறார்கள் மனிதன் பரிசுத்தடைய முடியாது என்று சொல்லுகிறார்கள் வருகிற துன்பங்கள் நெருக்கடியில் மிதாக சொன்னுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறகாவிட்டால் ராஜ்யத்தை காணமாட்டான் என்று கேட்கவில்லை பாடல்கள் ஆரம்பத்தில் ஆண்டவர் அவைகளை பார்க்கவில்லை ஆண்டவர் பார்க்கிறது என்ன மனிதன் மறுபடியும் பிறக்கணும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் என்றுதான் எதிர்பார்க்கிறார் அதற்கு பின்னால் கத்தனை ஆடிக்கோபடி விட்டுவர்களுக்கு முதிர் வயதாக இருக்க எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தினம் கூடுமோ என்றால் ஒருவன் ஜலத்தினாலும் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் மறுபடி நோக்கி நீ இஸ்ரோவேலில் போதகனா இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்க மறுபடி பிறக்கிறதை அறியாமல் இருக்கின்றாயா நீ ஒரு பெரிய போதகன் இஸ்ரோவேலுக்கு நீ போதிக்கிற போதகனா இருந்தும் மறுபடி பிறக்கிறது என்ன என்று உனக்கு தெரியாமல் போயிட்டா என்று கேட்டார் கத்திர பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தடவை பிறந்தவர்கள் மறுபடியும் வீழ்ச்சி அடைந்து பழைய மனிதர்களாக ஆகிவிடக் கூடாது என்று கத்திட வேதம் நம்மை பார்த்து சொல்லுகின்றது அப்படி நாம் தோல்வியடைந்தால் அந்த தோல்வியடைந்தவர்களுக்கு தான் போய் சேர்ந்து விடுவோம் ஒரே நோக்கம் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை அந்த மேன்மையான இடத்தை அந்த பரிசை அந்த கிரீடத்தை அந்த சிங்காசனத்தை வைத்திருக்கிற பரிசை காணுகின்றோம் பிறந்தது உலகத்தை அவர்கள் உலக பிரகாரமான மாம்சரத்தினாலேயோ மனுஷருடைய அருமையான முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் பூர்ணமான ஜெயத்தை பெறவில்லை பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் அனுதன வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை ஜெயம் பெற்றதாக ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் தோல்வியடைந்து அறிக்கை செய்கிற வாழ்க்கை அல்ல தோல்வியடைந்து தோல்வியடைந்து கச்சரி இறக்கம் பார்த்து உபதேசத்தை தந்திருக்கிறார் என்று அப்படி இல்லாதபடிந்தேன் தோல்விடைந்தேன் என்று சொல்லாதபடி நம்முடைய சரீரஅயங்களையும் நம்முடைய ஆவியாசாவை எப்பொழுதுமே பயத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பெரிய ஆசீர்வாத் கீகத்திருக்கின்றார் அதற்காக நம்மை ரஷித்திருக்கிறார் அதற்காக இங்கே ஜெயம்பெற்றவர்களுக்குரிய வாக்கு சோதரிக்கூடிய கூட்டத்தில் சேர்த்திருக்கிறபடினால கட்டிட பிள்ளைகளை நாம் மறுபடியும் பிறந்திருக்கின்றோம் மறுபடியும் பிறந்தவர்கள் அதை காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டு சொன்ன நீதிமொழிகளில் சாரம் என்று சொல்லும் அதாவது நீதி செய்கிற எவனும் அவரால் ான் அவரால் பிறப்பட்டுவனை பார்த்தால் தெரியும் நீதிதான் செய்வான் திருவசனத்தின் படிதான் அவனுடைய வாழ்க்கை அவர் நீதி இருக்கிறார் இருக்கிறது போல உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதி செய்கிறவன் எவரும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் நீதி செய்கிற எவரும் அவரில் பிறந்திருக்கிறீர்கள் கடவுன் பேசுகிறார் என்னோடு நடக்கிறார் என்னோடு இருக்கிறார் என்று சொன்னாலும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டுமா திருவசனத்தின் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நீதி செய்கிற அவரால் பிறந்திருக்கிறவன் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் நீதி செய்கிறபடி நான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியும் சுவாமி யோகன் சாந்த இடத்துல ஞான ஸ்நானம் வந்தார் யுவான் சாமி ஞான ஞானஸ்தானம் பெறும்படியாக வரும்போது யுவான் சாமியை என்ன சொல்லுகின்றார் நான் உலகம் வர வேண்டியதா இருக்க அவருக்கு தேவனுடைய வெளிப்படுத்தல் உண்டு இவர் குமாரன் என்று இவர் தேவன் என்று அவருக்கு வெளிப்படுத்தல் உண்டு சொல்லுகிறார் என்று கேட்கின்ற போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள் யுவான் சேச மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தை நாம் இங்கே வாசிக்கலாம் பிரதித்தமாக இப்பொழுது இடம் கொடுத்து இப்படி எல்லாம் நீதியை நிறைவேற்று ஏற்ற நிறைவேற்று நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லும் போது நிறைவேற்றாத ஒருவனும் மறுபடியும் அல்ல என்று விரைவாக்கு சொல்லுகிறத நாம் காணுகின்றோம் வேதத்தை ஆராய்ந்திருந்தாலும் உலகத்தை உலகத்தை ஜெயிக்கிறது ஒரே பிரமாணம் இதுதான் வேறொரு வழி இல்லை முதல்ல பறவையே அந்த மாசத்தினாலும் பிறந்தவர்கள் மனித உலகத்தை புனித வாழ்க்கை அவர்கள் பண்ணுவார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக இந்த மறுவாழ்வு வாழ்க்கை ஜெயம் பெற்ற வாழ்க்கை இருக்கிறது இது மனிதனால் முடியாத காரியம் மனிதனால் கைகொள்ள முடியாத ஒரு காரியம் மனிதனால் ஒரு வார்த்தை கேட்டவுடன் அவளுக்கு என்ன என்ன உண்டாகும் என்றால் தவறு செய்யக்கூடாது நாளையில் இருந்து இந்த புனித வழியில் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஒப்புக் ஆனால் மறுபடி பிறகாமல் இருப்பார்கள் ஆனால் அது முடியாது என்று நாம் காணுகிறோம் நாமும் கடந்த காலத்தில் எத்தனை கரணம் போட்டோம் என்று நமக்கு தெரியும் அல்லவாக்கு காத்திருக்கும் தேவனால் உலகத்தை ஜெயிப்பான் என்று திருவாக்கு சொல்கின்றது மறுபடியும் பிறந்தவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் மறுபடியும் பிறந்த அந்த பாதலை அவர்கள் நீதி செய்வார்கள் நீதி செய்து கொண்டே இருப்பார்கள் மட்டுமல்லாக இருப்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டான் பாவம் செய்ய மாட்டான் ஒன்றிய ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்தை செய்யலாம் ஒன்றவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் பொல்லாங்க அவனை தொடனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனத்தில் மூன்று காரியங்களே நாம் இங்கே காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்ய மாட்டான் அவன் பாவம் செய்ய மாட்டான் அவனை பொல்லாங்க தொடமாட்டான் அவன் தேவனால் பிறந்தவனாக இருக்கிறபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று தேவன் திருவாக்க சொல்லுகிறது அவன் தன்னை தேவனுக்கு மயமே உண்டாவதாக தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படிப்பட்ட சூழலில் வரும்போது தன்னை காத்துக் கொள்வான் அந்த இடத்த உடனே எலும்பி போயிடுவான் அந்த இடத்துல இந்த இடத்துல நாம் இருந்தால் பாவம் சம்பவிக்கும் இந்த இடத்துல இருந்தால் பிறர் சொல்லும் வார்த்தை நான் கேட்க வேண்டியது இருக்கும் தீமையான வார்த்தையை பேசுகிறார்கள் பிறரை கெடுத்து பேசுகின்றார்கள் பிறருடைய காரியங்களை குற்றம் சாட்டுகின்றார்கள் இதில் நாம் இருக்கக்கூடாது பாவம் செய்ய மாட்டார் தன்னை காக்கிறார்கள் அந்த வார்த்தை தனக்குள்ளே போய் தன்னையும் பாவியாக்கிவிடாதபடி தொட்டு எழும்பி போய்விடுகின்ற இந்த தருவொழியை போனால் பாவம் இருக்கிறது என்று முந்தைய அறிந்தவர்கள் அடுத்த தருவொழியை போய்விடுவார்கள் தன்னை காக்குறார்கள் தேவனால் பிறந்தவன் எப்படி அவன் கண்டுகொள்வது அவனுடைய ஐக்கியங்களா இப்ப வித்தியாசமாக இருக்கும் பழைய பேச்சுவார்த்தை இருக்காது அவன் தன்னை காக்கின்றவனாக இருக்கின்றான் தேவனால் பிறந்தவன் எப்பொழுதும் பயந்து நடப்பான் இல்லையிலா தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களுடைய நோக்கம் என்ன அதாவது இந்த காலத்தினால் உட்பட்டால் எனக்கு வைத்திருக்கிற ஜெயம்பெற்றவர்களுக்குரிய நன்மை நான் இழந்து விடுவேனே என்ற எண்ணத்தோடு அவன் தெரிவிப்பான் நான் இப்பொழுது இந்த இடத்துல பதறிப்போய் பேசிவிட்டால் நான் தோல்வி அடைந்து விடுவேனே என்று சொல்லி தன்னை காக்கிறார்கள் எல்லாவற்றையும் கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்கின்றார்கள் இது தேவனால் பிறந்தவருடைய சுவாபம் தேவனால் பிறந்தவருடைய சுவாபம் அவர்கள் தன்னை காக்கிறார்கள் அவள் பாவம் செய்ய மாட்டார்கள் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக தேவனால் பிறந்த மனிதன்தான் இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை செய்வான் திறவே ஆவிக்கறி மக்களாகத்தான் இருப்பார்கள் நம்முடைய சபையினுடைய அங்கங்களாக இருப்பார்கள் வாழ்க்கை சந்தர்ப்பம் வரும்போது உலக மக்களை போல ஆரம்பித்து விடுகிறார்கள் அல்லவா பேச்சுகள் வார்த்தைகள் நடக்கைகள் செய்கிற எல்லாமே பழைய மனிதர்களை போல கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவரிடத்தில் எப்படி கூறு எப்படி அன்புகிறோம் எப்படி அன்புகிறோம் நன்றாக யோசித்து பாருங்கள் கத்துடைய வாரத்தை அறிவிக்கும் போது அது அவருக்கு தான் இவருக்குத்தான் உனக்குத்தான் எனக்கு அல்ல என்று எண்ணாதீர்கள் நாம் அந்த வேத வெளிச்சத்தில் நம்மை நன்றாக பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று இறை வாக்கு சொல்லுகின்றது ஜெயம் பெற வேண்டும் தோல்வியடைந்தவருடைய வாழ்க்கை நம்ம இருக்கக்கூடாது சாத்தானுடைய சாத்தானுடைய ஜோலி என்ன இரவு பகலும் தன்னுடைய மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் என்று வேதம் எழுதியீர்கள் பிறரை வேதனை பிறரை சங்கடப்படுத்த அநேகருடைய பலருடைய காரியங்களாக இருக்கிறது அவைகளை நான் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்ற ஹெலிலுயா ஹெலிலுயா தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் தன்னை காக்குறதே ஒன்று நோக்கமாக இருக்கும் கவனமாக பாதுகாத்து பிறருடைய குற்றத்தை ஏ கண்டுபிடிக்கிற நோக்கமா இருந்த நாற்றவாளி ஆகிவிடக் கூடாது என்பதை நன்கு மனதில் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்ல பிறருடைய குற்றத்தை ஏ பார்க்குங்கள் நமக்கு தரவில்லை முதலாக நம்மை பார்க்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுகிறது அடிக்கடி நான் என்னிலே நடப்பிக்கிற கிரி உண்டு என்னை பினமும் நம்மை பார்க்க வேண்டும் அடுத்தவர்களை பார்க்கிறது ரெண்டாவது முதலாவது நம்மை பார்க்க வேண்டும் நமக்குள்ளே பார்க்க வேண்டும் நான் எப்படி இருக்கிறேன் ஜெயம்பெற்றவனாக ஜெயம்பெற்றவனாக இருக்கிறேனா அந்த ஜெயம் பெற்றவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறாரே ஆசீர்வாதம் அது எனக்கு கிடைக்குமா என்கிறதை நாம் நன்கு கௌரிக்க வேண்டும் விளையாட்டில் தோல்வியடைந்து விட்டால் என்ன கஷ்டப்படுவார்கள் பாருங்கள் ஜெயம் ஒரு தினத்துக்கு ஒரு வைத்துக்கொண்டு ஆடுகிறதெல்லாம் நான் அந்த பேப்பரில் பார்க்குறோம் அல்லவா அருமையான கத்துடைய பிள்ளைகளை நான் ஜெயம் மாற வேண்டும் ஜெயம் பெற்றவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் மகாப்பரியது ஹெலே இலையா ஹெலே இலையா ஹெலேலுயா நமக்குள்ளே ஒரு வித்தி தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் வித்து அவருக்கு ஒரு வித்தை முளைக்க போட்டால் பிறப்பிக்கும் அதற்கு மாறான ஒரு இனத்தை பிறப்பிக்காது ஒரு விதையை போட்டு தண்ணி வித்தினால் வளர்ந்து வரும்போது தெரிந்துவிடும் இது என்ன மரம் என்ன என்ன மரத்தினுடைய கன்று இது என்ன கனி கொடுக்கும் என்கிற தெரிந்துவிடும் அதே போல தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் தெரிய வேண்டும் தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் தன்னை காக்கிறவர்களாக இருக்கிறார்கள் தேவனால் பிறந்தவன் நீதி செய்வான் நீதியே செய்வான் திருவசரத்தில் எழுதியிருக்கிற நீதி பிரமாணங்களையே கை கொள்வான் அவைகளையே மாறாக ஒன்றுக்கு இடம் கொடுக்க மாட்டான் என்று இறைவாக்கு சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி இருக்கட்டும் ஹலே இல்லையா ஹலே சத்தியவான் எவரும் என்னுடைய சத்தம் சத்யவான் சத்யவான் அவர்கள் தேவ சத்தத்தை தான் கேட்பாது அவர்கள் அதை கேட்க தான் கவனமாக இருப்பாரு தேவாலயத்தில் தேவ சத்தியம் போதிக்கும் போது விழிப்போடு இருப்பார் நம்முடைய கற்பனை வாயை ஆ என்று எப்படி இருப்பாரு மேலே வைத்து ஆ என்று கேட்டுக்கொண்டிருப்பார் நான் அப்படி இருக்கிறேனா அப்படி இருக்க அந்தவரையே அந்த கிருவி எனக்கு தாருணம் என்று நான் வேண்டிக் என்று கத்துடைய திருவாக்கு சொல்கிறபடினால அந்தவரை நான் சோதரிக்கிறேன் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் வாக்கியத்தை நான் ஒருவர் வாசிக்கலாம் தேவனால் பிறந்த பாவம் செய்யான் பாவம் செய்ய ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளிமண்டாவதாக பரிசுத்தாவியானவர் அந்த வித்தினால் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் சிறியனுடைய வயிற்றிலே அந்த பரிசுத்தாவியான நிலவிட்டு பிரவேசித்து அந்த குமாரனை உருவாக்கினார் என்று நாம் காணுகிறேன் அந்த வித்தினால தான் ஒரு புனிதமான குமாரன் உருவானார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான பிள்ளைகளே நமக்குள்ளே வித்திருக்கிறது ஜீவியம் நம்மளே உண்டாக வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும் அவர்கள் நீதி வாழ்க்கை செய்வார்கள் அவர்கள் பரிசுத்தமாகத்தான் தீவிப்பார்கள் அவர்கள் பாவம் பிரவேசிக்கிற சூழல வரும்போது காத்துக் கொள்வார்கள் குழு அடிக்கிற மூடி கொள்கிறோம் அல்லவா கொசு அடிக்கிற மூடி கொள்கிறோம் அல்லவா தாக்காதபடி நாம் நம்மை பாதுகாக்கிறோம் அதே ஒண்ணவாக நம்முடைய வாழ்க்கையிலேயோ பாவம் இன்னும் வழியாக வருகிறது என்று தெரிந்தால் அந்த இடத்தை விட்டு வேறுபட்டுவிட வேண்டும் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அதில் நாம் பங்கு பெறக்கூடாது அவைகளை விரும்பக்கூடாது அவைகளை அது ஒன்று வாழைப்பத்தி கொண்டிருக்கும் தீமையான கேட்காது தீமையான பேசாது என்று உலகத்தானே அந்த பிரகாரமாக மக்களுக்கு அறிவுற்றுகிறத நாம் பார்க்கின்றோம் பாவம் செய்யாத காக்க வேண்டும் நமக்குள்ளீவிக்க வேண்டும் என்று எண்ணினால் செய்ய முடியும் ஜீவிக்க முடியும் அல்ல நாம் ஜீவிக்க வேண்டாம் என்றும் எத்தனமா இருந்தால் ஜீவிக்க முடியாது அவரை நமக்குள்ள வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டே பாவம் செய்கிறார் அப்படி இல்லாதபடி அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கின்றது ஆகிவிட்டு நமக்குள்ளே நான் பாவம் செய்ய மாட்டோம் பாவம் செய்யாதபடி ஜீவிக்க முடியும் அதற்காகத்தான் பர்சுத்தாவி நமக்குள்ளே வந்திருக்கிறார் ஹலையா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக கத்திர பிள்ளைகள உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தை நாம் ஜெயிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்திர தெருவாக்கு சொல்கிறபடினாலே ஆண்டு நான் சோதனைகிறேன் ஹேல தேவனுக்கு மைமை உண்டாவதாக இரண்டாவதாக நாம் இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம் நீதிமணிகள் புருஷம் இருபத்தி அதிகாரம் ஆறாவது வாக்கியம் தேவனால் பிறந்தது எல்லா உலகத்தை ஜெயிக்கும் மனதில் வைத்துக் கொள்வோம் தேவனால் பிறந்தவன் நீதி செய்வான் தேவனால் பிறந்தவன் பாவன் செய்ய மாட்டான் தேவனால் பிறந்தவர் பாவலகத்தில் வாழ்ந்தாலும் பாவன்சியா அப்படிதான் ஒன்று இரண்டாவதாக யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் ஜெயம் கிடைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் ஆலோசனைக்காரர்கள் வேண்டும் ஆலோசனைக்காரர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கிற நல்ல ஆலோசனைக்காரர்கள் நமக்கு வேண்டும் அதை நாம் புறக்கணிக்க கூடாது நமக்கு எல்லாம் தெரியும் நாமே எல்லாம் ஜீவித்துக் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது என்பது உங்களுக்கு சொல்லு உங்களுக்கு ஆலோசனை தர்றதுக்காக சபை பாருங்கள் சபையை கூட்டி ஆலோசனைக்காரர்களை வைத்திருக்கிறார் இங்கே பிரசவம் பண்ணும்போது மாத்திரம் இல்ல மற்ற நேரங்களிலையும் நமக்கு ஆலோசனைகள் தரும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆலோசனை தரும்போது மாத்திர ஆலோசனை நாம் கேட்க வேண்டும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்று திருவாக்கு சொல்கின்றது அருமையான கட்டுரைப்பிலைகளே ஆலோசனைக்காரர்கள் ஆலோசனைக்காரர்கள ஆலோசனைக்காரர்களால் ஜெயம் கிடைக்கும் திருவாக்கு சொல்கிறது ஜெயம் ஆலோசனைக்காரர்களால் கிடைக்கும் இங்கே பாருங்க யாத்திரா ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் யாத்திராம பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது டு வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் போது சிறப்பில் ஜனங்களை தேசத்திலிருந்து மோச அழைத்து கொண்டு வந்தார் வந்து அவர்களை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக ஆசிரமத்தில் அமர்ந்தார் அவர்கள் கீழே நிற்கிறார்கள் இங்கிருந்து அனந்தமாலம் வரைக்கும் வைத்துக் கொள்ளுங்க காலையில் இருந்து மாலை வரைக்கும் நிற்கிறார்கள் ஒரு ஒரு ஜாரித்து ஜாரித்து ஜாரித்து அவரும் சடந்து விட்டார் மக்களும் கால் சடைந்து போய்விடுவார்கள் அதை அதை உணரவில்லை அவர் ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் ஒரு ஆய்வுக்குரிய தலைவர் தான் அவருக்கும் ஆலோசனை தேவைப்பட்டது அவருடைய மன அவருடைய மாமன் ஒரு நாள் இதை பார்த்தார் பார்த்தபோது அவருக்கு நல்ல ஒரு ஆலோசனை தோன்றினது தேவனுடைய மனிதனுக்கு ஒரு ஒருவராக இதை சமாளிக்க முடியாது ஆன அப்படினால அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று தன்னுடைய மருமக போய் ஆலோசனை சொல்லுகிறார் பாருங்க ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தெரியப்படுத்தும் ஜனங்கள் எல்லாருக்குள்ள தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை ஏற்படுத்தும் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும் இப்படி அவர்கள் உண்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவா இருக்கும் இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உடனே கட்டிலிடுவதும் உண்டானால் உம்மால் தாங்க இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான் இந்த ஆலோசனையே மோச ஏற்றுக்கொண்டார் நல்லது என்று கண்டார் எவ்வளவு அருமையான ஆலோசனை பாருங்க இது மாமன ஒரு பிரஜாதிக்கார மனுஷன் தான் ஒரு பெரிய மனிதன் அவர் சொன்ன ஆலோசனை அப்படியே ஏற்றுக்கொண்டார் ாலும்பரிடையால் ஜ ஆலோனை தோல்வி அவர் செய்ய முடியாது எத்தனை பேருக்கு செய்ய முடியாது லட்சக்கணக்கான லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் வந்து கீவில இவர் எப்படி சமாளிக்க முடியும் அதற்கு நல்ல ஆலோசனை மாமன் மூலமாக கிடைத்தது அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பிரகாரம் செய்தார் என்று நாம் காணுகிறோம் நம்முடைய மனநிலையும் எப்பொழுதுமே பிறர் கொடுக்கிற நல்ல ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவர் என்ன இவர் என்ன இவர் சொல்கிறது என்றல்ல நல்ல ஆலோசனை நல்ல ஆலோசனை உண்மையான ஆலோசனை தெய்வீக ஆலோசனை அது சரியான ஆலோசனை யார் கொடுக்கிறார்களோ அதை நாம் அப்படியே கவனித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாக்கு சொியா நால மாதம்னி நாலு மாதம் மழை நாலு மாதம் இந்த சீசன் வேற ஒரு சீசன் வர்றான் அப்படி இருக்கும்போது ஒரு வெயில் காலத்தில் ஒரு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை ஒன்றும் தெரியாது வெளியே வந்து அப்பா கொடை எடுத்துட்டு போங்க சொல்லுங்க அறிகுறியும் செய்யாது அவர் கொஞ்ச தூரம் போய்விட்டு திரும்ப வந்தார் வந்து குடைய எடுத்துக்கொண்டு போனா அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி தப்பாகவும் தெரியும் ஏன்னா இப்பொழுது வந்து அந்த சீசனில் ஒரு குடையை கொடுத்து எடுத்துக்கொண்டு போகிறாரு அப்படின்னு அங்கே வயலுக்கெல்லாம் குடை பிடிக்க மாட்டாங்க மழைக்குத்தான் குடை பிடிப்பாங்க அப்படி எடுத்துட்டு அப்போ வந்து சொன்னார் நான் வெளியே புறப்பட்டு போகும்போது என்னுடைய சின்ன பிள்ளை சொன்னது அப்பா குடை எடுத்துகிட்டு போங்க மழை வந்துருந்தேன் அப்படியே சீசன் தவறி மழை வந்து நான் மழையில் எனக்கு காய்ச்சல் சோக்கேடு வந்தால் கடவுளத்தில் கவலை இல்லை சின்ன பிள்ளை மூலமாக எனக்கு வருகிற ஆலோசனை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு பெரிய ஆள் சொன்னார் அது எனக்கு இன்றைக்கு மனதில் இருக்கிறது இது என்ன சொன்னது சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் காலநிலைகளை பற்றி அப்படின்னு அல்லது தலிலும் அறிவிலும் படிப்பிலும் குறைந்தவர்கள் இவருக்கு என்ன தெரியும் அப்படி என்று போனால் அதில் வருகிற அதில் வருகிற நாம் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனப்படி அது அருமையான கத்திட பிள்ளைகளை கட்டுட வேதம் என்ன சொல்லுகிறது மாமனார் என்று சொன்ன ஆலோசனையே அப்படியே மோச ஏற்றுக்கொண்டார் என்று திருவாக்கு சொல்லுகின்றது அல்ல இல்லையா நாமுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் அதை கேடும் கேட்கிறேன் என்று கேட்டார் அதுதான் தலைவருடைய பெரிய மனிதர்களுடைய ஆவிக்குரிய வளர்ந்தவர்களுடைய அனுபவம் என்று நாம் காணுகின்றோம் கிறிஸ்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு நல்லாலோசனை யார் கொடுத்தாலும் சரி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாத அல்லத்தட்டாது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்னுடைய கடிந்து கொள்ள தலைக்கு என்னையை போல் இருக்கும் தலை அதே அல்லத்தட்டு அலியா அலியா அலே இல்லையா அவர்கள் கடிந்து கொண்டு எனக்கு ஆலோசனை சொன்னாலும் சரி நல்ல ஆலோசனை ஆயிருந்தார் தலைக்கு எண்ணெய் தேய்த்தது போல் இருக்கும் தீய குளித்து வைத்தது மாதிரி இருக்காது அப்படி ஆலோசனைகளும் உண்டு அப்படி ஆலோசனை பற்றி நான் சொல்லவில்லை நல்ல ஆலோசனை நமது மேல் அன்பு வைத்து இறக்க வைத்தோல் நம்முடைய ஆவிக்குரிய ஆக வேண்டும் என்று எண்ணி யார் நமக்கு ஆலோசனை தருகின்றார்களோ அவருடைய ஆலோசனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு எண்ணெய் போல் இருக்கும் எனக்கு ஆலோசனை தந்தவர்களுக்காக நான் என்னும் ஜபம் பண்ணுவேன் ஜபம் பண்ணுவேன் அல்ல இல்லையா இறைவாக்கு சொல்லுகிறபடினால தாக அருமையான கத்துட பிள்ளைகளை சொல்லியிருக்கிறேன் அந்த வீட்டில் தொற்று ஒரு பிள்ளையை தாயர் போட்டுவிட்டு சமையல் பண்ணினார் சமையல் பண்ணிக்கொண்டிருக்கும் போது வெளியே அவர்களுக்கு ஒரு ஜோலி ஏதோ மசாலா அரைக்கோ ஜோலி வெளியே போயிடுது இந்த அடுப்பிலோட தீ வெளியே வந்து வந்து வந்து வந்து அந்த வீட்டு ஓர வீடு நாலு பக்கம் சோர்ல எல்லாமே சர்வை ஓரையை வச்சு அரைச்சி வீட்டில் தீ பிடிச்சி இந்த அம்மா வெளியே வந்து மசாலா அரைச்சுட்டு எட்டி பார்க்குறாரு வீடு முழுவதும் தீப்பிடித்து அறிகிறது வீடு போனதை பற்றி அவர்களுக்கு கவலைப்படவில்லை என்னுடைய பிள்ளை தொட்டில் நடந்தது என்னாச்சு என்று ஒன்றையும் பார்க்காமல் தீக்குள்ள சாடி விட்டார்கள் சாடி தொட்டிலிருந்த பிள்ளைய எடுத்து தன்னுடைய உடம்போடு அணைத்து கொண்டு வெளியது பிள்ளைக்கு ஒரு சேதமும் வராதுபடி இந்த அம்மாவோட மேலே அக்கினியை பற்றி எல்லா இடங்களிலேயும் பொக்கலம் பொக்கலமாகி எல்லாமே உருந்து போய்விட்டது பிள்ளையை காப்பாற்றி வளர்த்து விட்டார்கள் பிள்ளை வாலிவு பிள்ளை ஆனது வாலி பிள்ளை ஆன பிறகு ஒரு நாள் தாயார் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடு சார் நம்மளுடைய கையெல்லாம் பார்த்தது உடம்பெல்லாம் முதத்தெல்லாம் பார்த்துது அறுவருப்பா இருக்கு இப்போ தாயார் இடத்துல சொல்லியிருக்கிறம்மா அவங்களை பார்க்கும்போது எனக்கு அறுவருப்பா இருக்கிறது உங்க இருந்து ஆகாரம் வாங்கி சாப்பிடும் எனக்கு கஷ்டமா இருக்கிறது இது அம்மா அழுதா இருக்கேன் மகளே ஒன்று உயிரோடு காப்பதற்காக நான் இத்தனை பாடுகளும் பட்டேன் காரணத்தை ஸ்டோரியை சொன்னாரில் ஆரம்பத்திலேருந்து இந்த பிள்ளை அழுது அப்படியாயிரு அருமையானவர்களே அப்படிப்பட்ட இவர்களிடம் திருச்சபைக்குள்ளே உண்டு இல்லையா இல்லையா என் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஆத்மா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எனக்கு ஒரு பாதிப்பு வந்து விட்டால் அவரை நான் காப்பாற்ற வேண்டுமே அவர்களை நான் பாதுகாக்க வேண்டுமே என்னுடைய வார்த்தையினால் ஒரு ஆத்மா எடறி பின்தங்கி போய்விடக்கூடாது என்னுடைய மேலே படைசம் வந்தாலும் சரி அந்த ஆத்மா நான் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் செயல்பட வேண்டும் அப்படிப்பட்டது தான் தாகதர் ராஜா சொல்கின்றார் என்னுடைய தலைக்கு அது என்னையே உணர்ந்து சரியாக என்னை கடிந்து கொண்டு ஆலோசனை சொன்னார்கள் என்பதை நான் சிந்திக்கும் போது என்னை காப்பாற்ற என்பதை நான் தெரிந்து கொள்ளும் போது அவர்களுக்காக நான் என்ன ஜபம் பண்ணுவேன் என்ற வார்த்தை நமக்கு வரும் எப்படி எல்லாருமே கட்டிட பிள்ளைகளை கட்டிட வார்த்தை என்ன சொல்லுகிறது ஆலோசனைக்காரர்கள் வேண்டும் ஆலோசனைக்காரர்கள் அநேகர் உண்டால் அவருக்கு சுகம் ஜெயம் உண்டு என்று கத்தோட வார்த்தை சொல்கின்றது ஹலேஎலி மோசடிக்கு கத்திர ஒரு ஆலோசனைக்காரரை அனுப்பினார் அந்த ஆலோசனை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை தன்னுடைய தேசத்தை நடத்தக்கூடிய அந்த வேலையில உத்தியோகத்தில அவர் சரியாக அவைகளை செய்வதற்கு அவருக்கு அது இருந்தது என்று நாம் காணுகின்றோம் ஹலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்திர பிள்ளைகளே நமக்கு ஆலோசனை தேவை இருக்கிற குறைபாடுகளை சரி பண்ணிக் கொள்ளுகின்றோம் நம்ம இருக்கிற அறியாமையை நீக்கிக் கொள்ளுகின்றோம் என்று கத்தளை வேதம் சொல்லுகிற அப்படின்னால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் மயிமை சிலது நம்முடைய மண்டையில கொட்டி சொல்றது மாதிரி இருக்கும் அதை அவங்க எப்படி ஏற்றுக்கொள்றாங்க தலைக்கு என்னையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறது போல கற்றுடைய பிள்ளைகளே வளர்கிறனாம் அப்படி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது ஆலோசனைக்காரர்கள் வேண்டும் ஆலோசனை தர வேண்டும் எங்கிருந்து வந்தாலும் சரி அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளையின் மூலம் வரலாம் மனைவியின் மூலம் வரலாம் மனைவி பிரிஸ்தவன் மூலம் பெற்றோர்கள் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு வரலாம் வரலாம் வரலாம் யார் மூலமாக ஆலோசனை வரலாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை எனக்கு தெரியும் அது சிலர் சில இடத்துல பேசும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா பேசும்போது நல்ல ஞானமுடையவர்கள் தனக்கு தெரிந்த காரியமாகத்தான் இருக்கும் ஆனா இன்னொருவர் நமக்கு ஞாபகப்படுத்தும் போது பிறர் உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு சம்பவம் ஒரு பெரிய ஆபத்து அப்படியா ஐயோ அப்படியே ஆயிட்டா அதுதான் ஞானவான் உடைய எனக்கு எனக்கு தெரியுமா அப்ப அதுல என்னென்ன நீர் சொல்லிதான் தெரியணும் எனக்கு ஏற்கின்றது தெரியும் அப்படி என்று தெரியாத காரியத்தை சொல்ல மாட்டார் என்பது அடித்த மாதிரி பேசறதோ அப்படியா என்று கேளுங்க பின்னால சொல்லுங்க நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவதுதான் ஞானவான்களுடைய பழக்கம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் ஆலோசனைக்காரர்கள் நமக்கு தேவை ஆலோசனை நமக்கு கிடைத்தால் என்ன கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் ஜெயம் பெற்றவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள் உலகத்தை ஜெயித்தவர்களுக்கு தேவன் பரிசு வைத்திருக்கின்றார் அவைகளை நான் பெறுவதற்குத்தான் வழி எடுத்துக் கொண்டே இருக்கிறார் அதற்காக அதற்காகத்தான் நமக்கு இந்த ஐக்கியம் இந்த வழிமுறைகள் இந்த ஆலோசனைகள் எல்லாம் நமக்கு தரப்படுகின்றது உலகத்தில் நான் ஜீவித்துக் கொண்டு இருந்தாலும் நம்முடைய எப்படி இருக்கணும் அன்றாட ஜ உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இரண்டாவது பார்க்கிற காரியம் ஆலோசனை நமக்கு வேணும் நாம செய்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக தோல்வி ஏற்படும் பணம் எடுக்கிறவங்களை பாருங்க பக்கத்தில் அவங்க எண்ணும்போது குறைவாக கூட இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க இதெல்லாம் நாம் இன்று உலக பிரகாரமான வழக்கமா பழக்கம் வழக்க பழக்கம் இடம் நாம் பார்க்கின்றோம் அருமையான அருமையான கத்தெடுப்பு பிள்ளைகளை அதனால தேவன் திருவாக்கு என்ன சொல்லுது நம்ம பார்த்து நமக்கு ஆலோசனை வேண்டும் ஆலோசனை வேண்டும் ஆலோசனை யார் மூலம் வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன நீதிமன்றிகள் பதினோராம் அதிகாரம் வாக்கியத்தை ஒருவர் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் ஆலோசனை ஆகிட்டால் என்னாகுமா அவர் மறுபடி பிறந்திருந்தாலும் விழுந்து போகிறார்கள் ஐயோ இது எனக்கு தெரியாமல் போயிட்டு இது பாவம் என்று தெரியாது இந்த வழியாக போயிருந்தால் இந்த காரியம் இப்படி ஆகும் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள் அனுபவம் ஒரு நமக்கு ஆலோசனை சொல்லுவார்கள் நம்பி இந்த காரியத்தை செய்யாதுங்க இந்த காரியத்தில் ஈடுபடாதுங்க அவங்க சொன்னாங்க ஈடுபடாதுங்க கையெழுத்து போடாதுங்க நீங்க ஈடுபடாதுங்க அனுபவம் வாய்ந்தோர் நமக்கு வேணும் அனுபவம் சொல்லும் போது நம்மை வீழ்ச்சியுடைய அமல் காப்பாற்றுவார்கள் இல்லாவிட்டாலும் பண வீழ்ச்சியோ பொருள் வீழ்ச்சியோ ஆத்மீக வீழ்ச்சியோட வாழ்க்கையில ஏதோ ஒரு வீழ்ச்சி நம்ம ஏற்பட்டு என்று வாக்கு சொல்லுகிறது ஆனா ஆலோசனை தேவை அவர்கள் விழுந்து போவார்கள் என்று திருபாக்கு சொல்லுகின்றது மையம் இரண்டாவது ஆகியலுயா தங்களுக்கு கேடு உண்டாக தேவ ஆலோசனை ஒரு கூட்டத்தால் தள்ளிவிட்டார்களாம் நூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பதாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஏழு வசனம் இருப்பது பரிசு ஏறும் என்றால் தங்களுக்கு சரியாவது சொல்லுகிற காரியம் என்ன குழந்தை பிறந்தவர் உண்மைதான அந்த பிள்ளை விழுந்துட்டேன்னா துறையா போட்டுருவாங்க விழுந்து காலப்பட்டு போச்சு காலுக்கு தான் ஒடைஞ்சு போச்சு இங்க சரி பண்ணது இல்லையா திரும்ப ஆளாக்குவது இல்லையா சரியாக்குவது இல்லையா பிறந்தது பிறந்ததுதான் பிழந்தை பிறந்தது பிறந்ததுதான் மறுபடியும் மறுபடியும் பிறந்தது பிறந்தது வீழ்ச்சி அடைந்தால் அவனுக்கு சத்தியம் இருக்கிறது அந்த சத்தியத்தின்படி அவரை தூக்கி விடுவதற்கு அதுக்குரிய பெற்றவர்கள் இருக்கிறார்கள் பெறமாட்டோம் ஒரு கூட்டத்தார் ஞானஸ்தானம் பெற்றார்கள் தேவாலோசனை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் மறுபடியும் பிறந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் இங்கே இந்த நியாய சாஸ்திரிகளும் பரிசுகிறோம் தேவாலோசனை தங்களுக்கு கேடுண்டாக தேவாலோசனை தள்ளிவிட்டால் என்ன வரும் கேடு வரும் தேவாலோசனை தள்ளிவிட்டால் வீழ்ச்சி உண்டாகும் ஆலோசனை இல்லாத மக்கள் விழுந்து விழுந்து போவார்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றது அருமையான கச்சரி பிள்ளைகளே நமக்கு தேவன் கொடுத்த மகாபரிய கிருபைக்காக ஆண்டு நன்றி சொல்லுவோமாக அலையிலா நன்றி சொல்லுவோமாக அதற்காக விழுந்து விழுந்து காயப்பட்டு கால்கை ஒடித்து விட்டு பாவரிக்கை செய்து பாவரிக்கை செய்து அப்படி வருகிறது இல்ல அதற்கு நான் உங்களுக்கு அடிக்கடி ஆலோசனை சொல்லி இருக்கிறேன் அதாவது மனவாட்சி எப்படி இருப்பாளா பழுது ஒன்று இல்லாதவளாக இருப்பாளா அலையலையா பழுது ஒன்று இல்லாதவளாக ஆயிரம் தடவை காயப்பட்டு தளம் பாகி தளம்பாகி உடம்பெல்லாம் தளம்பாகி ஆகிவிட்டால் அழகை கெடுத்து போடும் பழுதை உண்டாக்கிவிடும் மணவாட்டு சாரத்தை அழக்க செய்துவிடும் என்று நாம் காணுகிறோம் மணவாளம் பார்க்கும் அந்த மணவாட்டிலே அப்படிப்பட்ட வடிவம் சரியாக இருக்க வேண்டும் அந்த மனவாட்டிக்குரிய பெண்ணுக்குரிய வடிவம் இருக்க வேண்டும் அப்படி மனவாளர் விரும்புகிறார் அதே வண்ணமாக ஆண்டவராய் எஸ் கிறிஸ்துவார் மனவாளராக நம்முடைய திருச்சபை எடுத்துக்கொள்ள வரப்போகின்றார் மனவாட்டியை தமக்கு அருமையான அடுத்த ஸ்தானத்தில் அருமையான அமர வைப்பதற்காக வரப்போகின்றார் அப்ப எப்படி இருக்க வேண்டும் குற்றமுற்ற ஒரு வாழ்க்கையுடைய மனவாட்டியாக இருக்க வேண்டும் நேற்று வரைக்கும் நான் பாதம் செய்த பாத வரைக்கும் செய்து பவுல் சொன்னது அண்டவரே நான் நல்லதை செய்ய விரும்பாத தீமையை செய்கிறேன் இருக்கிற மரண சரீரத்தை யார் அகற்றுவான் என்றெல்லாம் புலம்பினார் கடைசியில் என்ன சொன்னார் கிறிஸ்தவசனுடைய அச்சடையாளத்தை தரித்திருக்கிறேன் அச்சடையாளத்தை நான் தரித்திருக்கிறேன் இப்படி நான் அல்ல எண்ண அவர் என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம் அருமையார கச்சி பிள்ளைகளை எங்கள் சபையில பாவரிக்கு மத எந்த பாவம் செய்தாலும் அறிக்கை செய்து கொள்ளலாம் என்று என்ன ஆதி இதை எனக்கு ஒரு போக்கை விடுவதற்காக கருத்தர் வைத்திருக்கிற சத்தியந்தான் அதற்காக விழுந்து விழுந்து தேவ சுத்தம் அல்ல அல்ல தேவனால் பிறந்தவன் என்ன செய்ன்னை வித்து அவளுக்கு பாவம் செய்ய மாட்டான் என்று தெருவாக்கு சொல்லுகிறது ஆனவடினால் பாவம் செய்ய மாட்டான் இவனுடைய பலத்தினால் அல்ல புருஷ சித்திரத்தினாலும் மாம் சித்திரத்தினாலும் மனித சித்திரத்தினால் பிறந்தவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமனா இருந்தாலும் உலகத்தை ஜெயிக்க முடியாது எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அவன் வெற்றி பெற முடியாது வெற்றி பெறும் ஒரே வாழ்க்கை மறுபடி பிறப்பு தேவ பிறப்பு தேவனுடைய பிள்ளையாக பிறக்க அறிந்திருந்தால் அவருடைய செயலால் அவன் ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் பண்ண முடியும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினாலே ஆண்டு நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஹலே இலையா ஹெலே இலையா ஹலே இலையா அருமையான கத்து பிள்ளைகள நாளில் தேவசமுத்திரம் வந்திருக்கிற பார்த்து கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது ஜெயம் பெற்ற வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும் ஜெயம் பெற்றவர்களுக்கு மகாபரி ஆசீர்வாதை கத்தன் வைத்திருக்கின்றார் அந்த பரிசு நமக்கு வேகத்தில் காட்க காட்டியிருக்கின்றார் என்னென்னலாம் அவங்களுக்கு வைத்திருக்கிறேன் ஜெயம் பெற்றவர்களுக்கு என்னென்ன பரிசுகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டு திருவாக்கு சொல்லுகின்றது நான் ஜெயம் இருக்க பிரயாசப்படுவோம் ஹெலே இல்லையா பசத்துவான்கள் பிரயாசப்பட்டார்கள் தேவபலத்தினாலே பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம் நாமும் பெற்றுக் கொள்வோம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு முன்னேறுவோம் ஹலேயா ஹலே இவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் நீதி செய்வான் பாகம் செய்ய மாட்டான் என்றெல்லாம் அறியாமல் தெரியாமல் குறைகள் வரும் அது வராமல் இருக்காது மாமசத்தில் இருக்க வரைக்கும் சின்ன சின்ன சின்னது இருக்கு அவர் அதுக்கு துணிகரமான பாவங்கள் பிறாத்துமா பாதிக்கப்படக்கூடிய அளவுக்குள்ள பாவங்கள் செய்கிறது இல்லை என்று நாம் காணுகிறது கவனமாயிருப்போம் அலையலையா இரண்டாவது பார்த்தோம் ஆலோசனைக்காரரால் ஜெயம் கடைக்கியம் மூன்றாவதாக வெளிப்படுத்துன விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார் அதிகாரத்தில் பார்க்கும் போது பார்க்கின்றோம் இத்தனை தரமான சாட்சிகளை சூழ்நிலை என்று பதினோரா அதிகாரத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன் ஒன்னாவது வாக்கியத்தில் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆனபடினால் அதாவது மரண நேர்க ாலும்ீவன பார்க்காத முடியும் அதாவது ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை முந்தின வசனத்தை வாசிங்க அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் தன் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருள் சகோதரர் மேலே குற்றம் சாட்டும் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் பொருட்டு சுற்றம் சாட்டினவன் தாழ தள்ளப்பட்டான் வார் உங்களுடைய பிள்ளை என்று சொன்னீரே அது சரி சரி இப்படியெல்லாம் சண்டை போடுறாங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க பண்றாங்க எல்லாம் பண்றாங்க ஆண்டோருக்கு முன்பாக போய் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து குற்றம் சாட்டுகிறவன் அந்த குற்றம் சாட்டுகிற வேலையை சொல்லவில்லை தமிழக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடுகிறான் எப்படியோ இது பண்ணி இந்த வேலை செய்யுங்கள் அப்போது நான் உங்களோடு இருப்பேன் நான் உங்களை என்னுடைய சொத்து நடத்துவேன் என்று அவன் செய்கின்றான் அருமையான கத்தடி பிள்ளைகளே மரணம் ஏறுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியா ரத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தாரே கடைசி போராட்டம் இந்த ஆவிக்குரிய பயணத்தில அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டாலும் நான் தேவனுடைய வசனத்தை மீறி எதுவும் செய்ய கூடாது அவனுடைய வசனத்துக்கு மாறாக எதையும் செய்யக்கூடாது ஆட்டுக்குட்டியா இரத்தினால அவனை ஜெயித்தார் ரத்தம் செஞ்சு இருக்கின்றார் அந்த ரத்தத்தினால நமக்கு ஜெயம் உண்டு அந்த ஜெயத்தை பெறுவதற்கு நம்முடைய மாறாக அந்த அண்டவரை மறுதளிக்க அதாவது அவன் கொடுக்கிற முத்திரையை தரித்து கொள்வதற்கு அதாவது போதனை உண்டாகும் அந்த முத்திரையை தரிக்காதவர்களுக்கு கொள்வதை கொடுக்க முடியாது விற்க முடியாது வாங்க முடியாது உலகத்தில் ஜீவிக்க முடியாது என்கிறது அப்படி இருந்தாலும் மரணம் நேர்கடலாயிருந்தாலும் ஜீவனை பாராமல் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆண்டவராக எஸ் கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த போது அவர் ஞானஸ்நானம் பெற்றார் பரிசுத்தாய் பெற்றார் பெற்று கரையேறிய சாத்தானால் சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு கொண்டுகப்பட்ட போது அங்கே அவன் வசனத்தை கொண்டு அவரிடத்தில் அநேக கேள்விகளை கேட்டான் கேள்விகளை சொல்கிறார் பாருங்க அதிகாரம் ஒன்பது நீர் சாஸ்திராங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுதே அப்பாலை போ சாத்தானே உன் தேவ்நாயகத்திரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் தேவனுக்கு மைமை உண்டாவதாகிஸ்தல வந்து சாத்தான் சொன்னான் வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது அல்லவா ஆனா அப்படினால நீர் இப்படி செய்யுமே என்று சொன்ன பணிந்து கொள்ளும் இதெல்லாம் உங்களுக்கு தருவேன் அப்பால போ சாத்தானே என்று அவனை மேற்கொண்டார் என்று நாம் காணுகின்றான் தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மக்கள் இயேசு இரத்தினால அந்த ஜெயம்பெற்ற இரத்தினால தேவனுடைய வார்த்தையினாலே அவனை ஜெயித்தாள் ஆண்டவன் சொன்னார் தேவநாயக்கத்தில் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரையே பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கவில்லையா என்று வசனத்தை கொண்டு அவனை மேற்கொண்டார் என்று நாம் இடத்துல பார்க்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தினால்தான் மீட்பு உண்டு ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு மிருகத்தை கொண்டு அந்த மிருகத்தினுடைய தோலை உரித்து அவர்களுக்கு ஆடையாக கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அங்கே ஆதிலே ஆதாம் இவளுக்கு அதாவது மீட்புண்டாக ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறதாக வேதம் சொல்லுகின்றது அருமையான கற்றுட பிள்ளைகளே திருவசனத்தில் எழுதியிருக்கிறவைகளைத்தான் நாம் கை கொண்டு சாத்தானம் மேற்கொள்ள வேண்டும் திருவசனத்தை கை கொள்ளும் போதுதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும் கை கொள்ளும் போது ஒரு தோல் உடைய மிருகத்தை பலி செலுத்தி அவர்களுக்கு பாமிப்புக்காக பலி செலுத்தி அந்த தோலை உரித்து அவர்களுக்கு ஆடையாக கொடுத்தார் அந்த போதனையை தன்னுடைய ரெண்டு மக்களுக்கும் கொடுத்திருப்பார் அபேலுக்கும் காயனுக்கும் சொல்லி இருந்திருப்படி பலி செலுத்தி கத்தனை ஆராதிக்கணும் என்று சொல்லி ஆனால் இவரு பலி செலுத்தினார்கள் வேறுபட்டு விட்டது வசனத்தை கொண்டு வசனத்தில் எழுதி போதனின்படி அந்த பலியை செலுத்தாமல் அவன் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி பலி செலுத்த ஆரம்பித்தான் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மைமுண்டாவதாக வாசிக்கலாம் நிறுவன் பதினோராம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை ஒருவர் ஆண்டவராகிய தேவன் சாட்சி கொடுக்கிறது மேன்மையான பலியினர் தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்து தேவனே சாட்சி கொடுக்கின்றார் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனம் அண்டவராக எஸ் கிறிஸ்து அண்டவராகிய தேவன் இங்கே காணிக்கை குறித்து கொடுக்கின்றார் காய்கறியை குறித்து சாட்சி கொடுக்கவில்லை என்றால் அவன் கேட்ட ஆலோசனின்படி இங்கே பலி தகப்பனுடைய வார்த்தையை மீறி அவன் ஆடுமே கொண்டு பரிசெலுத்தட்டும் நான் காய்கறிகளை விவசாயம் பண்ணுகிறேன் ஆனால் இதிலே கொள்ள முதற்பனையை கொண்டு நான் காணிக்க செலுத்துவேன் காயின காணி இயக்கத்தில் அங்கீகரிக்க காரணம் அவன் முதற் பலன்களை கொண்டு வைக்கவில்லை என்று சொல்லுகிறார் அப்படி அல்லது ஆண்டவருடைய கட்டளை என்ன என்றால் தேவையான திருவசனம் என்ன சொல்கிறார் ரத்தம் சென்று இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது என்று எழுது ஆனால ரத்தினால் தான் மனிதனுக்கு மீட்பு உண்டு என்கிறது அவர்கள் இருவரும் அறிந்திருந்த அறிந்திருந்த ஒருவன் கை கொண்டான் ஒருவன் அதை என்று நாம் காணுகின்றான் ஆன அப்படினால் அவன் சத்ருடைய கையால் தன்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டான் என்று நாம் காணுகிறோம் கொலை செய்கிறவரும் மனித கொலைபாதகன் அவன் சாத்தானுடைய அவதாரமாயிருக்கிறான் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்திர பிள்ளைகளே இந்த நாளில் நாம் பார்க்கிற காரியம் என்ன என்றால் சாட்சி நோசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியோட நிறுத்தத்தினாலும் சத்துருவை ஜெயிக்க முடியும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற திருவசனத்துக்கு மாறாக அதாவது நம்மை பலவந்தம் பண்ணி எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி என் நகப்பனுக்கு பிரியமில்லாத காரியம் திருவசனத்துக்கு இது மாறானது தன்னுடைய ஆஸ்தியை காப்பாற்றுவதற்காக ஒரு தகப்பன மகனும் ஒரு விக்கிரகாராதனை காரிடத்தில் போய் பணிந்து அவர்களுக்குரிய பொருள்களை வாங்கி கொடுத்து அவர்கள் தன்னுடைய ஸ்தாபனத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் உரிமை பெற்று வந்ததாக நாம் கேள்விப்பட்டோம் அவர்கள் தோல்வியடைந்தவர்கள் அறுபட நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன உலகத்தில் கொடுமையான காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றது நெருக்கடியான காலங்கள் வரப்போகின்றது இப்படிப்பட்ட நாட்களிலேயும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சியின் வசனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கும் நாம் ஜெயம் ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றபடினால ஆண்டவரை நான் சொத்துருக்கிறேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கூடி வந்திருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை கை கொண்ட சத்தியத்துக்கு மாறாக நம்மை மாற்றுவதற்காக பிரயாசப்படுவார்கள் சில சபைகளில் ஆலயத்துக்கு வரும்போது ஆபரணங்களை கலத்தி கொள்கிறார்கள் வழியில போகும்போது போட்டுக்கொள்கின்றார்கள் போடாமலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு திருமண வீடுகள் அல்லது ஏதாவது பங்குஷனில் வரும்போது போட்டுக்கொள்கிறார்கள் தான் ஜெயம் பெற்றோர்கள் அல்ல இல்லையிலையா அறிந்த சத்தியத்தை கை வசனத்தின்படி வாழ்க்கை இல்லாமல் அறிந்து கொண்ட சத்தியத்தை மறுதளிக்கிறவர்களாயிருந்தால் அவர்கள் தோல்வியடைந்த கூட்டத்தினோடு சேர்வார்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றது ஒரு விசை இதுதான் சத்தியம் என்று நாம் அவர்களை அறிந்துவிட்டால் அவர்களை நாம் கடை சுரைக்கும் கடைபிடிக்க கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஒரு பலவந்தமாக அவனுடைய வழியை பின்பற்றுவதற்கு அதாவது சத்துரு தீவிரப்படுவார் அதாவது அவன் தரிக்கிற அறுநூற்றி அறுபத்தி ஆறு வேண்டும் என்று பலவந்தம் பண்ணப்படுவார்கள் இதுல யார் யார் திருவசனத்தின்படி அதை மேற்கொள்கின்றார்களோ அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆண்டவராகி தேவனவர்களுக்கு ஜெயம் பெற்றவர்களுக்குரிய நன்மையை வழங்குவார் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினாலே ஆண்டவர்களை நான் சோத்தரைக்கிறேன் தேவனுக்கு மைமெண்டாவதாக ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை மேற்கொண்டார்கள் மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த நான் சத்துருடைய கிரியிலுக்கு உட்பட நம்மை நாம் காத்துக்கொள்வோம் அந்த சத்துரை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன் என்றால் அவன் இரவும் புகலும் என்னுடைய மேலே குற்றம் சாட்டும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறான் அந்த வேலையை நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் திருவோசனத்துக்கு மாறாக செய்கிறவர்களாய் இருப்போம் இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய சகோதரர் மேலே குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் குற்றமாக எண்ணும் பொருட்டு குற்றம் சாட்டுவோம் என்றால் குற்றம் சாட்டும் நாம் தேவனுக்கு முன்பாக அப்படிப்பட்ட நிலையில் காணப்படுவோம் என்றால் நாம் தோல்வியடைந்தவர்களாக இருப்போம் என்பதை சரியாக தெரிந்து கொள்வோம் பார்த்து அவர் சரியில்லை இவர் சரியில்லை சபைகளில் சரியில்லை ஆனப்படினாலே நாம் திருவந்தெடுக்கவில்லை என்று சொல்வதோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில திருவோசனத்தின்படி உங்களை காக்கவில்லை என்பது பொருக்கு சபை புதிய குற்றம் சாட்டுகிறான் என்ன தேவன் உதவி செய்வார்கள் பெறுவதற்கு நாம் தோல்வியடைந்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டாம் தோல்வியடைந்தவர்களுடைய வரிசைக்கு போய்விட வேண்டாம் நாம் முன்னேறி கொண்டு இருப்போம் கத்தராகி தேவன் கொண்டு வருகிறார் நான் நாலு நாளைக்கு முன்னால் ஒரு தர்சனம் பார்த்திருக்கிறேன் அந்த தரிசனத்துல நான் ஏற்கனவே முன்பு ஒரு இது சம்பந்தப்பட்டோன்னு சொன்னேன் நான் உட்கார்ந்தே இருக்கிறேன் இருக்கிற நேரத்தில் ஒரு கோடி ஒரு நிறைய முட்டையின் மேல் அடையாத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு பதினைந்து நாள் அந்த அடை காத்து விட்டது அந்த முட்டைக்குள்ளே கரு ஏறிக்கொண்டே இருக்கின்றது அந்த கோழி இன்னும் பத்து நாள் இன்னும் பத்து நாள் அந்த முட்டைக்கு மேலே சரியாக இருக்க வேண்டும் அவ்வளவு முட்டைகளும் குஞ்சு பறித்து குஞ்சியாக ஒடியே வரப்போகின்றது அது ஜபம் பண்ணுகிற கத்திரப்பிள்ளைகள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகின்றீர்களா அதாவது விடாபிடியாக காத்தேயும் இடையில எழும்பி விட்டீர்கள் என்றால் இடையில விட்டு விட்டீர்கள் என்றால் அதை கருபிடித்ததும் ஒன்றுக்கு இல்லாமல் நாரி கட்டு போய்விடும் என்று அந்த தரிசனத்தில் நான் பார்க்கத்தக்கதாக இருந்தது இரண்டாவதாக ஒரு ஆயுதம் கொண்டு தீட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது தீட்டி தீட்டி தீட்டி தீட்டி அவர் பார்த்து பார்த்து தீட்டிக்கொண்டே இருக்கின்றார் சத்துரைகளுக்கு விரோதமாக ஜபம் பண்ணுகின்றீர்களா ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்கள் ஜபத்தை விட்டு ஆயுதம் தீட்டப்பட்டு இருக்கின்றது தீட்டிக்கொண்டே இருக்கின்றான் என்பதை ரெண்டே நான் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ரெண்டு தரிசனங்களை நான் பார்த்தேன் அதன் இப்படி அது எதுவாக இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணுகிற காரியத்தை ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம் மற்றபடி நமக்கு பிற காரியங்கள் இடைஞ்சலாக தவறாக ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள் கற்றிடனுடைய பலனை காணச் செய்வார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர் தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறந்தவர்கள் என்கிற நாம எப்படி தெரியும் நீதியை நாம் செய்வோம் நீதி எதையும் தேவனால் பிறந்தவன் தன்னை தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் பாவம் செய்ய மாட்டான் அவனுக்குள்ளேவனுடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறான் சினிமா பார்த்து விட்டேன் அறியாமை என்று சொல்வது ஒன்றுமில்லை பிள்ளைகளை கவனமாக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவயா நாம் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது ஆலோசனை கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நல்லவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இறை வழக்கு சொல்கிறது அதற்காக ஆண்டவருக்கு நான் சோதனை செலுத்துகிறேன் ஆலோசனை உண்டால் அங்கே என்ன உண்டு ஜெயம் உண்டு ஜெயம் கிடைக்கும் ஆலோசனை கேட்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விளந்து போவார்கள் என்று நாம் வேதத்தில் பார்த்தோம் தங்களுக்கு கேடு உண்டாக ஆலோசனை தள்ளி போட்டார்கள் ஒரு வகுப்பினர்கள் அப்படி இல்லை அதுபடி நமக்கு எங்கிருந்து ஆலோசனை இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சின் வசனத்தினாலும் சத்ருவை நாம் ஜெயிக்க முடியும் என்று இறைவாக்கு சொல்கிற அப்படின்னாலே என்னுடைய பிள்ளைகளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் நாம் வசனத்தை நாம் காத்துக்கொள்வோம் தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கட்டும் தேவன் அமை குறித்து சாட்சி கொடுக்கட்டும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னால் என்னுடைய கட்டளை விட்டு என்னுடைய வழிகளை விட்டு நெறி தவறாமல் வாழ்கின்றவர்கள் சாட்சி கொடுத்தார் மோச தன்னை குறித்து சொல்லும் என்னுடைய சாட்சி வல்லவத்தில் இருக்கு என்று சொன்னார் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வல்லவத்தில் இருக்கிறார் என்று சொன்னார் ஹலே எலுயா ஹலே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று வாக்கு சொல்லுகிற அப்படின்னாலே ஆண்டவரை நான் சொந்திருக்கிறேன் நம்மை ஆசிரதிப்பார் நான் ஜெயம் பெற்று தேவ நமக்கு வைத்திருக்கிற பரிசு பெற வேண்டும் வெளிப்படுத்தலாது எளிதிருக்கிறது அல்லவா அதாவது அவர்களுக்கு சிங்காசன ஆயத்தமாக இருக்கிறது ஜீவ கிரீட ஆயத்தமாக இருக்கிறது அவர்களுக்கு விண்வஸ்தர் ஆயத்தமாக இருக்கின்றது அங்கே தேவன் அதாவது ஆதிலே ஏதேனும் தோட்டத்தில் வளர்ந்து போன ஆசிர்வாதம் அவர்களுக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜீவருக்ஷத்தின் கனி வீடெல்லாம் இருக்கிறது ஜெயம் பெற்றவர்களுக்கு அது வைத்து காத்து அப்படினாலும் கொஞ்சம் நமக்கு இங்கே வந்து சொத்து உருட்டத்தான் செய்வோம் பற்றி அந்த ஜெயம் உள்ள வாழ்க்கை செய்வதற்கு பிரயாசப்படுவோம் முயற்சி பண்ணுவோம் நாடுவோம் நம்ம இருக்கிற குறைகளை கண்டுபிடித்து அவைகளை அகற்றுவோம் அகற்றிவிட்டு நாம் முன்னேறி கொண்டு இருப்போம் கர்த்தரமை ஆசிர்வதிப்பார்கள் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய பார் நகர் ஆசாரி பள்ளம் கரை நாகர்கோவில் ஆறு ரெண்டு ஒன்பது இரண்டு பூஜ்யம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு